பைனா பட அறவேறல்குள் உமை பாகமதாய் என்மை நாடொரும் பிரியா வினைக்கேடா சென்னாவலர்பரசும் புகழ்த்திருப்பெருந்துரை உரைவாய் என்னால் கழித்து என்னால் இருமாக்கேன் இனி யானே நான் அடியைவான் ஒரு நாய்க்கு தவிச்சிட்டு இங்கு ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உள்ளம் பிரியான் ஏனார் தடை முடியான் மன்னு திருப்பெருந்து அறியாததோர் வளமீந்தனம் எனக்கே என நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மனவா தகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடை மண்ணு திருப்பெருந்துரை உரையும் பணவன் என்னை செய்த அறியேன் பரஞ்சுடரே வினைக்கேடரும் உளரோ பிறர் சொல்லீர் வியன் உலகில் என்னைத் தான் புகுந்து ஆண்டான் எனது என்பின் புரை உருக்கி பின்னைத்தான் புகுந்து என்னே பெருந்துரையில் உரை பெம்மான் மனத்தான் கண்ணினகத்தான் மறுமாற்றே பற்றாங்கவைற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோம் எனில் கெடுவீர் ஓடிவம்மின் தெற்றார் சடி முடியான் மண்ணு திருப்பெருந்துரையறை சீர் கற்றாங்கு அவன் கடல் பேணினருடும் கூடுமின் கலந்தே கடலின் திரை அது போல் வரும் கலக்க மல மறுத்து என் உடலும் எனது உயிரும் புகுந்து ஒழியாவண்ணம் நிறைந்தான் சுடரும் சுடரும் அதிசூடிய படரும் சடை மகுடத்து எங்கள் பறந்தான் செய்தபடீரே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு சிவம் வேண்டார் தம்மை நாளும் தீண்டே சென்று சேர்ந்தேன் மன்னு திருப்பெருந்துரையுறை தாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனே ஒட்டேன் எனக்கு என்கோ குறை கடல்வாய் அமுதி என்கோ அற்றேன் எங்கள் அறனே அருமருந்தே எனது அறதேற்றார் வயல் புடை சூதறு திருப்பெருந்துரையுறையும் நிறாதரு திருமேனி நின்மரனே உன்னை யானே எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனது அமுதே சச்சை மலர் புரைமேனியன் திருப்பெருந்துரை உரைவான் நிச்சம் என நெஞ்சில் மன்னி ி நின்றானே வான்பாவிய உலகத்தவறு தவமே செய்ய அவமே ஊன் பாவிய உடலை சுமந்து அடவி மரமானேன் தேன்பாய் மலற்கொன்றை மண்ணும் திருப்பெருந்துரை உறைவாய் நான் பாவியன் ஆனால் உன்னை நல்காய நலாமே